ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மியன்பர்களே இன்று ஸ்ரீ குரு அதனால் ஸ்ரீ குரு செய்தியாக இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நம் பாரத பண்பாட்டில் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் அதற்கான சடங்குகள் பலவற்றை பெரியோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் தொன்று இந்த பழக்கங்களை நாம் கடைபிடித்து வருகிறோம் பொதுவாக பணம் வசதி மனைவி மக்கள் இவை இருந்தால் இன்பமாக வாழலாம் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் பணத்தை பெறவும் அதனை பாதுகாக்கவும் நல்ல முறையில் தனக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள வகையில் அதனை பயன்படுத்தவும் புண்ணியம் மிக தேவை புண்ணியம் இல்லாவிட்டால் பணம் இருக்காது ஒருவேளை முன்பு செய்த புண்ணியத்தினால் பணம் நமக்கு கிடைத்தாலும் அது நல்ல பயனை கொடுக்காது நமக்கு புண்ணியத்தை அளித்து நம் மனதை பண்படுத்தி தூய்மைப்படுத்தக்கூடியவை சம்ஸ்காரங்கள் இதனை அறிந்த நம் பெரியோர்கள் பூஜைகள் வழிபாடுகள் போன்ற சடங்குகள் வாயிலாக நல்ல சம்ஸ்காரங்களை ஏற்படுத்தினார்கள் நாம் செய்யும் பல பூஜைகளுள் ஸ்ரீ வியாச பூஜை முக்கியமானதொன்றாகும் ஸ்ரீவேதவியாசர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமாகவே கருதப்படுகிறார் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே பண்டை காலத்தில் அந்தணர்கள் வேதங்கள் முழுவதையும் முறையாக ஓதிவந்தார்கள் காலப்போக்கில் அந்தணர்களின் நினைவாற்றல் குறைய ஆரம்பித்தது வேதங்களை கற்பது சற்று நலிவடைய தொடங்கியது அச்சமயத்தில் பகவான் ஸ்ரீ வேதவியாசர் அவதரித்தார் அவர் வேதியர்களின் நிலையை கண்டு மனமிறங்கினார் அவர் ரிக் எஜுஹு சாமர்வண முதலிய நான்கு வேதங்களையும் முறையே சுமந்து வைஷம்பாயனர் ஜெய்மினி பைலர் ஆகிய நான்கு ரிஷிகளிடம் ஒப்படைத்தார் அவர்கள் மூலமாக ஒவ்வொரு குழுவாக ஏற்படுத்தி பரம்பரையாக ஒவ்வொரு பிரிவினரும் ஒரு வேதத்தை மட்டுமே அல்லது ஒரு வேதத்தின் ஒரு பகுதியை மட்டுமோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட வேதங்களையோ ஓதும் சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அவர் இவ்வாறு செய்த ஏற்பாட்டின் காரணமாக இன்றும் வேதங்கள் ஓரளவு காப்பாற்றப்பட்டு வருகிறது வேதவியாசரை நான்கு முகங்களற்ற பிரம்மதேவரெனவும் இரண்டு கைகளுடைய மற்றொரு விஷ்ணு எனவும் நெற்றிக் கண்ணற்ற சிவபெருமான் எனவும் போற்றுகிறார்கள் அச்சதுர்வதனோ பிரம்மா த்விபாகுரபரோ ஹரிஹி அபால லோச்சன சம்பு பகவான் பாதராயணஹா என்பதுதான் அந்த பொருள் ஸ்லோகமாகும் மகாபாரதமும் பதினெட்டு புராணங்களும் பாகவதமும் ஸ்ரீவியாசரின் திருவாக்கிலிருந்து உதித்தவை வியாசோட்சிஷ்டம் ஜெகத்ரயம் வியாசரின் சொற்களால் கூறப்படாதவை மூவுலகிலும் இல்லை என்று சொல்லுவார்கள் இந்த அரிய அறிவு செல்வங்களை நமக்கு அளித்த ஸ்ரீவேதவியாசரை ஆடி மாத பௌர்ணமி அன்று நன்றியோடு நினைவு பேரன்புடன் போற்றி வழிபடுகிறோம் ஸ்ரீவேதவியாசர் சுமந்து வைஷம்பாயனர் ஜெய்மினி பைலர் முதலிய ரிஷிகள் ஸ்ரீகிருஷ்ணர் வாசுதேவர் சங்கரிஷனர் பிரத்யும்னர் அனிருத்தர் ஆகியோர் ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் ஸ்ரீ ஆதிசங்கரர் அவரது ஷீடர்களான சுரேஸ்வராச்சாரியர் பத்மபாதர் ஹஸ்தாமலக்கர் தோடகர் ஆகியோர் ஆதிசங்கரனின் உரைகளுக்கு உரையேற்றியவர்கள் திரவிடாச்சாரியர்கள் ஸ்ரீ பிரம்மவித்யா சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தத்தாத்ரேயர் அவதூத குரு பரம்பரையைச் சேர்ந்த ஆச்சாரியர்கள் ஆகிய அனைவரையும் ஸ்ரீ வேதவியாச பூஜையின் போது நாங்கள் வழிபடுகிறோம் பண்டை காலத்தில் பொதுவாக துறவிகள் ஒரு இரவிற்கு மேல் ஒரு ஊரில் தங்கமாட்டார்கள் ஆனால் மழைக்காலத்தின் போது சேரும் சகதியுமாக இருப்பதால் பயணம் செய்வது கடினமாக இருக்கும் ஈரமான நிலத்தில் புழுப்பூச்சிகள் அதிகம் காணப்படும் அஹிம்சையையே முக்கிய விரதமாக கொண்ட சன்னியாசிகள் நிலத்தில் நடக்க அஞ்சுவ ஆகையால் மழைக்காலம் ஆரம்பமானவுடன் அந்த இடத்திலேயே நான்கு மாதங்கள் தங்கியிருந்து மழைக்காலம் முடிந்தவுடன் பின் ஊரூராகச் சென்று கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட அபயப்பிரதானம் அளிக்கின்ற மகாத்மாக்களாக அத்துறவிகள் எப்பொழுது நம் ஊருக்கு வருவார்கள் என்று மக்கள் ஆவலோடு காத்திருப்பார்கள் துறவி வந்தவுடன் அவரை வரவேற்று வணங்கி உபச்சரித்து தாங்கள் இங்கேயே தங்கி இருக்க வேண்டும் வேண்டிய வசதிகளையெல்லாம் நாங்கள் செய்து தருகிறோம் என்று பிரார்த்தனை செய்வார்கள் துரவி ஸ்ரீ வேதவியாச பூஜை செய்து குரு பரம்பரைகளுக்கும் நன்கு பூஜை செய்து நான்கு மாதங்கள் இங்கு தங்கியிருக்கப் போகிறேன் என்று சங்கல்பம் செய்து சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டானம் செய்வார் பக்ஷாவை மாசாகா என்று வேதங்கள் சொல்லியிருக்கிறதை அனுசரித்தும் சாதுக்கள் நான்கு மாதங்களுக்கு பதில் நான்கு பக்ஷங்கள் விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள் அதாவது பக்ஷாவை மாசாகா என்றால் பதினைந்து நாட்களை ஒரு மாதமாக கணக்கு செய்து கொள்வது என்ற கருத்தின்படி நான்கு மாதங்களை இரண்டு மாதங்களாக ஆக்கிக்கொள்கிற ஒரு பழக்கம் இன்று காணப்படுகிறது இந்த விரதத்தில் ஆகார நியமங்கள் இருக்கின்றன உணவில் முதல் மாதம் காய்கறி சேர்க்காமலும் அடுத்த மாதம் தயிர் சேர்க்காமலும் அதற்கடுத்த மாதம் பால் சேர்க்காமலும் கடைசி மாதம் பருப்பு சேர்க்காமலும் உணவு உட்கொள்ள வேண்டும் சம்பிரதாய முறைப்படி இந்த சாதுர்மாச விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய துறவிகளை போற்றி வணங்கி அவர்களுக்கு பிக்ஷாவந்தனம் முதலியவை அளித்து அவர்களுக்கு சேவை செய்து புண்ணியத்தையும் பேரருளையும் பெற்று செய்ய வேண்டியதை செய்தவர்கள் ஆவீர்களாக நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்து அடைய வேண்டிய பெருநிலையை அடைய ஆதி ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியையும் ஸ்ரீ தத்தாத்திரேயரையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரியையும் நன்கு பிரார்த்தனை செய்து மனமாற வாழ்த்தி மகிழ்கிறேன் சாது நாம் புண்ணியம் தீர்த்த பூதாயி சாதவ காலேன பலத்தே தீர்த்தம் சத்ய சாது சமாகமாக சான்றோர்களை நல்லோர்களை துறவிகளை தரிசனம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும் ஏனென்றால் அவர்கள் எல்லோரையும் புனிதப்படுத்தும் ஆற்றல் மிக்கவர்கள் நாம் ஏதேனும் புண்ணியக் கஷேத்திரங்களில் சென்று நீராடினால் அது காலப்போக்கில்தான் பலனை கொடுக்கும் ஆனால் மகான்களை சாதுக்களை தரிசனம் செய்தால் அவர்களுடைய உபதேசத்தின் வாயிலாக உடனே உயர்ந்த பலனை பெற்றுவிடலாம் என்று இந்த பொன்மொழி ஸ்லோகம் அதாவது சுபாஷிதம் உபதேசிக்கிறது உற்ற நோய் நீக்கி உராமை முன்காக்கும் பெற்றியார் பேணிக்கொழல் என்ற திருக்குறள் கருத்தையும் நாம் ஆழ்ந்து சிந்திப்போமாக